அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை தொண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவள்ள இருந்து மனுவேல் இந்த நாள் தலைப்பு பணத்துக்கு மயங்காதவர்கள் கணவன் மனைவி ஆகிய இருந்த இரு விஞ்ஞானிகள் தமது தாயகத்தில் இருந்து வெளிநாடு வந்திருந்தனர் நான்கு ஆண்டுகள் கஷ்டப்பட்டு ஆராய்ச்சி செய்து ஒரு அரிய பொருளை பிரித்தெடுத்தனர் அதுதான் ரேடியம் அப்போது அந்த தம்பதியர் மிகுந்த பொருளாதார நெருக்கடியில் இருந்தனர் அந்நிலையில் ஒரு அமெரிக்க நிறுவனம் ரேடியம் பெறும் உத்தியை தங்களுக்கு விற்றால் பெரும் தொகை தருவதாக தெரிவித்து கடிதம் எழுதியது இந்த நிறுவனத்துக்கு என்ன பதில் எழுதலாம் என்று கணவர் விஞ்ஞானி கேட்டார் அதற்கு மனைவி இதை நாம் லாபம் பெறுவதற்காக விற்கக்கூடாது மனித குலத்துக்கு பயன்பட இதை உபயோகிக்க வேண்டும் என்றார் அந்த பெண் விஞ்ஞானியின் பெயர்தான் மேரிஸ்க்ளோடோவஸ்கா கியூரி சுருக்கமாக மேரி கியூரி கணவர் பெயர் பியூரி கியூரி ஆம் தற்போது ரேடியம் புற்றுநோய் செல்களை அளிக்க பயன்படுகிறது பணத்துக்கு மயங்காதவர்களாய் இந்த இரு விஞ்ஞானிகளும் சிறப்பான முறையில் அன்று செயல்பட்டனர் பணத்தை வெறுத்து ஒதுக்க வேண்டிய அவசியமும் இல்லை அதை வழிபட்டு துதிக்க வேண்டிய தேவையும் இல்லை அது ஒரு சாதனம் வழி உபகரணம் என்பதை புரிந்து வாழ்வை இனிமையாக்கி கொள்ள முடியும் பணத்திற்காகவே வாழ்க்கையை தொலைப்பவர்கள் பிற்பாக்கியவன்கள் நல்லவர்கள் பணம் வாழ்க்கை அல்ல என்பதை அறிவார்கள் சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி